فيما آتاك الله الدار الاخرة ولا من صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு தந்தை அனைபாகதரத்தவர்களே சிறப்பதிதியாக சிறப்பு பேச்சாளராக இங்கே சமூகம் கொடுத்து தந்து எங்களுக்கெல்லாம் பல சிந்தனைகளை பல கருத்துக்களை முன்வைத்த என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் ஷேக் அகார் அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராகவும் பேச்சாளராகவும் வந்து கருத்து அன்பு சகோதரர் நண்பர் குரான் அப்துல்லா ஜஜ் அப்துல்லா அவர்களே இதே போன்ற ஜனாதிபதி சட்டதரணியாக பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் கடமை புரிந்து முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாப்பதிலும் இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களும் பல பங்குகளை பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நிரூபிக்கும் வகையில் எங்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் பாயிஸ் முஸ்தபா பி சி அவர்களே மேலும் அப்துல் ஹாலி ஹசரத் அவர்களே இபின்மர் ஹதீத் கர்கை நிலையத்தின் தலைவராக இருந்து கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் அப்துல் காலி ஹசரத் அவர்களே மேலும் மதரசாவினுடைய அதிபர் ஹோஸ்தீன் ஹதரத் அவர்களே மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே உலமாக்களே அல்லாஹாக்கு சுமானகு தாலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் பொருந்திக் இந்த நிகழ்வையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு முன்னால் ஒரு சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது போல ஒரு மணி பத்து நிமிடத்துக்கு தொலகைக்காக வேண்டி நாங்கள் ஆயத்தமாகவி அதனை தொடர்ந்து பகல் போஷண ஏற்பாடும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் அனைவரும் பங்கெடுக்குமாறு மீண்டும் ஒரு முறை வினயமாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹுடத்தில் பல விடயங்களை வேண்டு நிற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கர்மங்கள் வெற்றிகரமான முறையில் நிறைவு பெறுவதற்கு நாம் பல விடயங்களை பக்கம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம் மெட்டீரியல் லௌகீக வளங்களை பொறுத்தவரையில் இது கிடைக்கும் கிடைக்காம இருக்கலாம் குரான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது ஒத்தில்கல் ஐயா முனுதா விலக வளங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதே மனிதனுடைய கரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாருடைய கையிலும் இது நிரந்தரமாக இருக்க மாட்டாது இதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தவும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஹிதுமத் எங்களுடைய சேவை இதற்கு பணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் அதாவது மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லா ஒருபோதுமே நிபந்தனையாக ஆக்கவில்லை நபிமாறுகளை ஏழைகளாக அனுப்பியது மாத்திரம் இல்லாமல் உலகத்திலே தோன்றிய உளமாக்கலை கூட பெரும்பான்மையான உளமாக்கல் ஏழைகளாக கனாட்டை கொண்டு போதுமென்ற மனப்பான்மையைக் கொண்டு தன்னுடைய உள்ளத்தை செல்வ செழிப்பில் வாழ வைத்துக் கொண்ட உளமாக்கலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் எனவே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மிக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் எஹலாசாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தாரா நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா கர்மங்களிலும் எஹலாசை நசீபாக்குவானா மன தூய்மையை ரசிவாக்குவானா இறைவனுக்காக வேண்டிய செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தத்தை எங்களுடைய உள்ளங்களில் அல்லா விதைத்து விடுவானா இன்னமல்ல அமாலு மின்னியாத் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் நீயத்துகளை மையப்படுத்தி உங்களுடைய எண்ணங்களை மையப்படுத்தித்தான் அதற்கு கூலிகள் வழங்கப்படுவது மாத்திரமல்ல அதனுடைய முடிவுகளும் அமையும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே எங்களுக்கு இந்த நேரத்தில் கலாசில் செல்லக்கூடிய ஒன்று மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அல்லாஹ் அதற்குரிய மக்களாக்கி வைப்பானா இரண்டாவது ஒரு அம்சம் தான் இப்படிப்பட்ட நிறுவனங்களை அமைக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக வேண்டிய அடிக்கல் அதாவது ஒரு மைல் நாட்டும் பொழுது எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியது அந்த விடயத்தில் நாங்கள் நிலையாக நிற்பது அந்த விடயத்தில் நாங்கள் உறுதியாக நிற்பது நாங்கள் ஒன்றை சாதிக்கப் போகிறோம் எங்களுக்கு ஒரு ரூக்கிறது நாங்கள் இதைத்தால் அடையப் போகிறோம் எங்களுக்கு ராயா இருக்கிறது நாங்கள் இதைத்தால் சாதிக்கப் போகிறோம் எங்களுக்கு கோல் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் அந்த அதை நாங்கள் போய் சேர வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவைப்படும் அதையும் நாங்கள் அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் கேட்போம் யா எங்களுடைய இந்த விடயங்களில் எங்களுடைய மனதை உறுதிப்படுத்தி வைப்பாயா எங்களுடைய வெற்றியை அல்லாத்தாளா என்று சொல்லக்கூடிய ஒன்றில் மட்டும்தான் வைத்திருக்க நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் மன தூய்மையுடன் சேர்ந்து எங்களுடைய மன உறுதி தேவைப்படுகிறது அதையும் அல்லா சுபான தந்த உருவான இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கல்வி கூட ரோஹியாவை பற்றி நாங்கள் மதரசா சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் ஒரு கருத்தை நீங்கள் சிந்திக்கலாம் உண்மையிலேயே கல்விக்கூடங்கள் மதுரசாக்கள் என்று சொல்லும் பொழுது இது எங்களுக்கு முன்னால் பேசிய உரையாற்றிய ஷேக் அகார் அவர்கள் குறிப்பிட்டது ஆரம்பிக்கிற ஒன்றல்ல ஒவ்வொரு பள்ளி ஒரு மதரசாவாக இருக்க வேண்டும் எனக்கு இன்றக்கு இந்த மதரசா இந்த பள்ளிக்கு ஓர்வல போனால் மகிழ்வுக்கு போனால் இஷா வரைக்கும் உள்ள நேரத்தில் எனக்கு ஒரு பாடத்தை படித்துக் கொண்டு வரலாம் அங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க பிரச்சனை அல்ல எனக்கு ஒரு அறிவு படிக்கலாம் கல்வி படிக்கலாம் இப்ப கூட மக்கா மதீனாவுடைய மக்கா மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு போனால் இந்த காட்சியை நாங்கள் ஏதோ உத்தியோகபூர்வமாக கண்டுகொண்டிருக்கிறோம் அந்த புறத்தில் பார்த்தால் நடத்தப்படுகிறது இந்த பக்கம் பார்த்தால் சம்பளி நடத்தப்படுகிறது அங்கே பார்த்தால் தஸ்ரீனுடைய ஒப்பு நடந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழலை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களை பொறுத்தவரையில் உடையத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இருக்கிறது தலவு இல்ம படிப்பது கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் படிக்க வேண்டும் முஸ்லிமான பெண்ணும் படிக்க வேண்டும் இந்த மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் உலகத்தில் ஒரு ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இஸ்லாமத்தினுடைய அடிப்படை அடிப்படைகளை படித்திருக்க வேண்டும் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் இஸ்லாம் என்றால் என்ன நான் என்ன படிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன் அதே சந்தர்ப்பத்தில் வியாபாரி என்பதற்கு முன்னால் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்னுடைய வியாபாரத்தில் என்ன இஸ்லாத்தை நான் கொண்டு வர வேண்டும் நான் ஒரு என்ன செய்கிறேன் உதாரணமாக இருக்கிறேன் வைத்தியர்கள் இவர்கள் யார் என்ன என்னுடைய உணமாக்கள் அவருடைய அவர்களுடைய பணிகளை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் வைத்தியருடைய பணி என்ன என்று சொன்னால் மறந்து கொடுப்பது மட்டுமல்ல அவர் மருந்து எழுதக்கூடிய ஒரு வைத்தியனுடைய பணி என்னவென்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டியிருப்ப வேண்டும் நோய் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் டயபெட்டிக் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் உளமாக்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஜும்மாற்றல் நடத்துவது போன்று பள்ளி வாயில்களை மையப்படுத்தி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு அவர்களுடைய வழிகாட்டல்கள் அவர்களுடைய எனவே அன்புக்குரிய சகோதரனை நாங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு ப்ரொபஷனலாக எப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்தவராக எப்படிப்பட்ட ஒரு இன்டலக்சுவலாக எப்படிப்பட்ட ஒரு துறை வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் அந்த துறையுடன் மக்கள்வியுடைய நகைகளை மனைவியினுடைய நகைகளை விட்டு பணம் திருப்பிக் கொண்டேன் நகையை தந்தாலா நான் வாங்கி இருப்பேன் இஸ்லாமியை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது இன்னைக்காக நடக்குது எங்களுடைய பெண்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே பெண்களையும் ஒரு சமூகத்தில் அங்கத்தொடராக்குங்கள் அவர்களுக்கும் அடிப்படையான அறிவர்களுக்கு தேவைப்பதற்கு முடித்து கணவன் மனைவி என்பதாக நிரூபித்து விட்டால் நிறுவனம் அங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டால் சொத்தில் அறவாசி கொடுக்க வேண்டி வரும் போன அதனால நாங்கள் கல்யாணம் முடிக்காமல் வாழுவோம் அதனால நாங்கள் பேர் கல்யாணம் இருப்போம் மட்டுமழு அப்படிப்பட்ட ஒன்றை மனைவி கணவன் மனைவிக்கு கணவன் மனைவியை தலாக்கு சொல்லி தலாக்க சொல்ல வேண்டும் முன்னால் தலாக்கை படியுங்கள் ஒரு என்னுடைய பெரு குழந்தைய மாப்பிளைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நகை அது நகை உண்ட மாப்பிள் அவை கொண்டு போய் ஈடு வைத்து விட்டு வந்து என்ன செய்கிறார் இன்றைக்கு சமூகத்தில் அடிப்படை தெரியாது கணவன் ஒத்தாகிவிட்டார் ஒரு கணனாளியாக கடன் வாங்கி அவர் கடன் சுமைய சுமந்து அவர் மூத்தாகி விட்டதற்கு பிறகு என்ன செய்ய சொல்றாங்க முழு வடிவத்தில் படிக்க வேண்டும் ஒருவர் வியாபாரம் செய்தார் நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்கிறோம் ஒருவர் எப்படி நஷ்டமடைந்தார் அவர் சரியாக வியாபாரம் செய்திருந்தால் நஷ்டமடைய மாட்டார் வியாபாரத்தில் ஒன்றை எதிர்பார்த்துத்தான் செய்ய வேண்டும் இஸ்லாம் பேசக்கூடிய நஷ்டத்தைப் பற்றி கதைக்கவே இல்லை கணக்கு வருமானம்ில்லியாக இருக்கிறது அதை தான் நாங்கள் நஷ்டம் என்று பார்க்கிறோம் இஸ்லாம் அதை நஷ்டம் என்று நஷ்டம் என்று பார்க்கவே இல்லை அதற்கு லஸ்டம் இஸ்லாம் சொல்லவே இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய லோஸ்ட் கேபிட்டல் லோஸ்ட் முதல் ஏற்படக்கூடிய வசூலிக்க ஒருவர் வியாபாரம் செய்து மருத்தகம் செய்து அவர் பங்களோட அவருக்கு என்ன சத்தம் இதை சொல்லிக் கொடுக்கிற மதுரேசுவது யார் சமூகத்தில் இல்லாதவைகளை பத்தி பேசாமல் இருக்கக்கூடியவைகள் இப்பொழுது நாங்க பேஸ் பண்ணக்கூடிய இந்த சேலஞ்ச் என்ன அடிப்படை குறைவாக இருக்கிறது சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் இஸ்லாம் அவருடைய விடயங்கள் எங்களுக்கு நாங்கள் அவைகளை பற்றிய ஒரு வலக்கம் தெளிவு இன்மையில் இப்படியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உளமாக்கல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்குவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த சிவில் இருக்கக்கூடிய சொசைட்டி அடுத்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் குறைந்தபட்சம் அடிப்படையான இஸ்லாத்தை புரிந்து ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இலங்கையில் முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் ஒருவரையத்தை மிக தெளிவாக சொல்லலாம் சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஒரு அத்திவாரத்தைச் சென்றார்கள் அழகாக வாழ்வதற்குரிய ஒரு சட்ட யாப்பையே சிறுபான்மை சமூகமாகிய முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் குருபான் பிரச்சனையா எப்படி குருபான் கொடுக்க வேண்டும் இதற்குரிய சட்டம் என்ன இதற்குரிய யாப்ப என்ன அனந்தர சொத்து சுபான சொத்து சம்பந்தமானது பிரிட்டிஷ் இந்த நாட்டில் இருக்கும் பொழுதே அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அரசியல் தலைவர்கள் புத்திஜீவிகள் இன்டெலக்சுவல் என்ன செஞ்சாங்க ஒரு சட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய ஒரு அவருடைய குடும்ப ஒரு பணி இப்படித்தான் அமைய வேண்டும் எனவே இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான இஸ்லாம் பாடம் இஸ்லாம் பாடம் இருக்கிறது எக்ஸாம் எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்தில் நாங்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை அவர்கள் இஸ்லாமத்தில் என்ன மார்க் எடுத்து என்ன குழந்தைகள் நான் இப்பொழுது கூட சொன்னேன் ஏ எடுக்கணும் இஸ்லாம் பாடத்தில் ஏ எடுக்கணும் பாடத்துக்கு சிலபஸ்ல போடப்பட்டிருக்கிற புத்தகம் இருக்கிறதே இஸ்லாம் புத்தகம் இருக்கிறதே பத்தாம் ஆண்டுக்கு அது இங்கிருக்க கூடிய எங்களுடைய சிறப்பு விருந்தினர் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கல்வி குழுவினால் உருவாக்கப்பட்ட உண்டு நான் அன்பாக சொல்லுகிறேன் குறையாக சொல்லவில்லை மதரசாக்கல்ல போதிக்கப்படக்கூடிய பாடத்திட்ட பாடங்களை விடவும் கூடுதலான விஷயங்களை அது உள்வாங்கியிருக்கிறது இஸ்லாமிய குற்றவியல் பங்கு வேண்டும் பிரச்சனை இல்லை ஒன்று சொல்லுகிறேன் அந்த பத்தாம் ஆண்டுக்கூடிய அந்த சிலபஸ எக்ஸாமுக்காக வேண்டி படிக்காமல் அது வாழ்க்கைக்காக வேண்டி படித்தால் அதில் ஒரு பரவல் பூர்த்தியாகிவிடும் அது ஒரு பல ஆயின் பூர்த்தியாகிவிடும் இரண்டாவது உங்களை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய கருத்தல்ல நான் சொல்லக்கூடியது இது சரியாக இருந்தால் அல்லாவின் புறத்தில் இருந்தது அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பற்றி குரான் குரானை சுமக்க வேண்டும் குரானை பாதுகாக்க வேண்டும் குரானை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லா தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார் பொழுது இருந்தான் குரான் நான் தேடி ஒரு பாடமாக இருந்துச்சு தெரியும் ஆனால் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது குரானை விளங்க வேண்டும் சொல்லி வழிகாட்டல் இருக்கிறது குரான் வழிகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் வாசிப்பதற்காக வேண்டி படிக்கிற ஒரே ஒரு பாசை அரபு பாசை மட்டும்தான் வாசிப்பதற்காக வேண்டி உலகத்தில் யாரும் படிப்பார்கள் விளங்குவதற்காக வேண்டி ஆங்கிலம் படிப்பார்கள் எழுதுவதற்காக வேண்டி ஆங்கிலம் படிப்பார்கள் எழுத்துக்களே தெரியாது செய்தி வாசித்தூர் சகோதரர்களே தெரியுமா குரான் நன்றாக கூடும் ஆனால் குரானை குரானை விளங்குவது அதை விட பன்மடங்கு விளங்குவது அதை விட பன்மடங்கு குரானை மொழிபெயர்த்து விளங்குவதை விடவும் நாங்களாக விளங்கும் போது ஒவ்வொருக்கு ஏற்பம் கிடைத்துக்கொண்டே போகும் டாக்டர் வீரமந்திரி அவர்கள் சொல்லுகிறார்கள் குரானுக்கு யாராலும் மொழிபெயர்க்க முடியாது மொழிபெயர்ப்பென்று சொல்லக்கூடியது அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒன்றைத்தான் அவர் மொழிபெயர்ப்பார் அதை வித்தியாசப்பட்டுக் கொண்டே போகும் அல்லாவுடைய நூல் அல்லாவுடைய வாழக்கூடிய முஸ்லீமும் அடிப்படைகளை படிக்க வேண்டும் இது கட்டாயம் இரண்டாவது ஒன்று என்ன சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே அவருக்கு அரபு மொழி தெரிய வேண்டும் அரபுமொழி தெரிய வேண்டும் என்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஆளின் என்னுடைய தந்தையின் தந்தை கோயில் அன் இப்ராஹிம் ஆலிம் பல மதுரத்தாக்களில் இருந்தவர்கள் அவர்கள் ஆளின்களாக ஆலிமாக இருந்தது மாத்திரமல்ல அவர்களுடைய குழந்தைகளை எல்லாம் ஆலிமாக்கினார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்னை ஒரு ஆலிமுடைய ஆலிமுடைய குழந்தையாக்கி வைத்திருக்கிறார் என்னுடைய தகப்பனும் ஒரு ஆளிம் அலக்துல்லா அவருடைய தகப்பனம் ஒரு ஆளிம் எங்களுடைய குழந்தைகள் வாழ்களாக வேண்டும் இப்போது எங்களுக்கு முன்னால் பி சி காய்ஸ் உரையாற்றினார்கள் அவருடைய உரை இருந்தது ஆங்கிலத்தில் ஏன் அவர் ஆங்கிலத்தில் படித்தார் அவருடைய மொழி ஆங்கிலம் அவர் சட்டக்கல்லூரியில் படித்ததை ஆங்கிலத்தில் எங்களுக்கு சிங்களம் தெரியாது எனக்கு அரபு தான் தெரியும் என்று சொல்லி அரபியில் உரை நிறுத்தக்கூடிய ஆலங்கத்தில் இருக்கிறாங்க இந்த பத்து எக்கரமே ஆரம்பிக்கும் போது கேட்டாங்க குறிப்பாக என்னுடைய நண்பர் மொழித்து மட்டுமல்ல நாங்கள் நிராகரிக்கவில்லை நாட்டுக்கு தேவையான மொழிகளை படிப்போம் விளங்குவோம் அன்புக்குரிய சகோதரிகளே அன்பான பெரியார்களே இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில்தான் நாங்கள் இதை கையாள் திட்டமிட்டிருக்கிறோம் இதில் விடுதி என்று நான் ஒன்றை தொட்டு இன்று வரைக்கும் அது எனக்கு என்னுடைய உள்ளத்துக்கு தெளிவுபடவில்லை நீங்க கேட்கலாம் நீங்கள் ஓதினதே நாங்கள் ஓதுற காலத்தில் இப்படிப்பட்ட ஒன்று இருக்கவில்லை போய் தான் படிக்க வேண்டும் என்று மதுர சாக்கரில் போய் படித்தோம் அந்த காலத்தில் இருந்த உலமார்கள் அல்லா அவளுக்கு ரமத்து செய்வான நான் ஹாமிஸ் அப்துல்லா சொன்னது போன்று தமிழே உங்களுக்கு ஓதினேன் எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய மதரசாவிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அலியார் ஹசரத் அவர்கள் எங்களது கோதித்தந்த ஒஸ்தாத் அவர்கள் தகஜத்துடைய தொழுகைக்காக வேண்டி எலும்பி தகஜத்தை தொழுந்துவிட்டு துவா பிரார்த்தனையில் இருந்து கொண்டிருப்ப அழுதுவார்கள் அந்த அழுகை சத்தத்தில் நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் டைய அழுக சத்தம் எங்களுக்கு ஒரு அலாம் களத்தாக இருந்திருக்கிறது அழுகை கண்ணீர்டைய உள்ளத்தில் உருவான சில உறுப்புகள் எங்களை விழிக்கச் செய்திருக்கிறது வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தால் வீட்டிலும் இதே நிலைமையை என்னுடைய தாயினுடைய கடைசி நாளண்டும் கண்டிருக்கிறேன் தகப்பனுடைய அழுகை எழுந்திருக்கிறோம் அன்பு பெற்றோர்களே அன்பு சகோதரர்களே எம்ையில தங்கி இருக்கிறது ஒன்று அந்த வாலிபனுடைய பெற்றோருடைய கையில் அந்த குழந்தையின் பெற்றோருடைய கையில் இரண்டாவது குழந்தைகளுக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுடைய கையில் இரண்டு பேரும் இந்த பொறுப்பை கையில் சுமக்க வேண்டும் சுமக்க வேண்டும் சுமக்க வேண்டும் நான் வதுவா இல்ல உண்மையை சொல்றாள் இன்றைக்கு இந்த ஆய பொழுது மனதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த ஆய தோதும் பொழுது ஒரு வகையான பயம் என்ன பயம் என்று சொன்ன அல்ல நீ நீட விடயத்தில் விளையாடினா அல்லா விளையாடி விடுவான் நான் சொல்றேன் பாடசாலையில் படி கொடுக்கக்கூடிய ஆசான்களாக இருக்கலாம் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொபசர்மராக இருக்கலாம் மதுர சாக்கள் ஓதிப்பிருக்கக்கூடிய மொழிங்களாக இருக்கலாம் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் நீங்கள் விளையாடுவீங்க அம்மா உங்களோட குடும்பத்தை விளையாடிடுவான் இது அமானதம் இது அமானிதம் இலங்கையில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது முதல் சாவுத்து சொல்றேன் கஸ்டடிய பராமரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்கள் ஒரு ஸ்டாஃப கூட்டிக்கொண்டு ஆசான்களையும் கூட்டிக் கொண்டு சில மதரசாக்களை பார்க்க போனோம் அதுல நாங்க புறக்கடுத்தோம் மதரசாவை ஒரு மதரசா தான் மீசாலியா அத்துறணையில் அமைந்திருக்கக்கூடிய மீசாலியா மதரசாவுக்கு போடும் அங்க தலைவர் அன்பு நண்பர் மிக விருப்பமான ஒருவர் சொன்னார் இந்த மதரசாவை ஆரம்பித்து எண்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் இருந்து அங்க வந்து என்ன செஞ்சாங்க மது சாத்துக்குங்களா இருக்கிறது மாதிரி எல்லாரையும் பூட்டிக்கொண்டு பங்களாவுக்கு போய் அங்க படுக்க வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் போட்டு அவர்கள் அந்த காட்சியை கண்டதும் அந்த பசுமையான காட்சிகளை கண்டதும் அடுத்த நாளுடைய ப்ரோக்ராம கான்சல் பண்ணிவிட்டு அங்கே தங்கி விட்டார்கள் இப்ப நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டு விட்டது தான் ஒருவர் அரேபியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டலக்சுவல் முதுமை அடைந்த ஒரு மனிதர் அவரு மூணாவது நாள் எட்டு சாம் இடத்தில் கேட்டாராம் இடத்தில் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்பதாக மதரசாவுடைய நிர்வாகிகள் ஆசான்கள் இந்த செய்தியை கருத்துக்கிடுங்க எத்தனை குழந்தைகள் எனக்கு அவரை பார்த்து சொன்னாராம் நீ மதுரை தகுதி அத்தவர் உனக்கு எண்பத்தி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது இரண்டு குழந்தைகள் விரும்பு இதை நீங்க செய்ய இரட்டி மதோசாவை போடுங்கோ மனைவி மனைவியை சமாளிக்கிறத பட்டர் கூசறதல்ல மனைவிக்கு தலாக்க சொல்லுதோ நான் உனக்கு தலாக்கு தாழணுமா நீ பேச்சு நல்ல ஒரு மாப்பிள்ளைய கலியால முடிச்சு நல்ல உமர் அப்துல் அஜீஸ்மாக எழுகி கையில கையில நேரே போனாங்க மனைவி பாத்திமாடத்துல பாத்திமா ட்ரி சொன்னாங்க பாத்திமா நீ அரச குடும்பத்தை சேர்ந்த புல்ல அப்துல் மலித் மருவானுடைய மகள் வலீதுடைய வலீது சுலைமானுடைய மகள் சகோதரியாக இருக்கிறாய் எனக்கு மதுரச கல்யாண முடிக்காம மத்தனக்கு கல்யாண முடிக்கிறத மட்டாங்க அவட்டா இன்னைக்காவது செய்யறையா சொல்லி எனக்கு யோசனையே வரலன்ட்டாங்க முடிச்சனே கல்யாணம் முடிக்க சொல்றேன் எங்களுடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன தெரியுமா போய் கணக்கு கொடுக்க வேண்டும் கணக்கு சொல்ல வேண்டும் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவனுக்கு எதிர்காலத்தை வீணாக்கிவிட வேண்டாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்குரிய விடயங்களையும் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன் அவன் அப்போ ஒரு பணக்கார உலகத்தில் பிறக்க முடியாது அப்படிப்பட்ட உனக்கு தந்திருக்க இந்த செல்வத்தை கொண்டு இந்த வளங்களை கொண்டு ஆகுரத்தை சம்பாதித்துக் கொள் ஆகுரத்தை தேடிக்கொள் என்று சொல்லிவிட்டல்ல புத்தி சொன்னான் ஆகுரத்தை தேட போய் வலா தன்சன் துன்யா ஒரு துணியாவே நீ மறந்து விடாது அதுல நீ வாளோனம் இந்த எனக்கு எனக்குறவியாக மாறிவிட்டேன் வீடு கட்ட மாட்டேன் அது வாழ்க்கை அல்ல ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆச்சரியமான விளக்கம் சொல்றாங்க ஆச்சரியமான சொல்ற சிறந்தவங்க யாரவங்கறியுமா துனியாவுக்காக வேண்டி ஆகரத்தை விட்டவர்கள் அல்லது ஆகரத்துக்காக வேண்டி துனியாவை விட்டவர்கள் இவங்க ஒரு நாளும் சிறந்தவர்களாக இருக்க மாட்டாங்க दुनिया आग्रे विदे या प தண்ணி மட்டும்ப கடல் இல்ல அப்படல் மட்டும் இருக்குது கப்பல் இல்ல அப்பே வேலை இல்லை கப்பல் தண்ணி இல்லை ஒன்றும் செய்யலாது ஒரு நான் கூட்டத்தில் தீனாக இருக்கிறோம் இந்த தீனுடைய செய்தியை காதுகளுக்கு ரொம்ப சேர்க்கிறது இந்த இந்த மைக் விஞ்ஞானம் இது விஞ்ஞானம் சாய கண்டுபிடிப்பு கட்டப்பட்டிருக்கிறேன் தேவை இன்ஜினியரிங் என்று சொல்லம் என்று சொல்ல இல்லை நாங்கள் சொல்ல தேவைய தேவை இடத்தில் வைங்க சிறப்பதிகளாக ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அவர்கள் ஒரு ஆக்கமான உரையை நிகழ்த்தினார்கள் மதரசாக்களுடைய எதிர்காலம் என்று சொல்லி மதுரையாலம் என்று சொல்லி நான் சென்றவரிடம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வருடம்மாறுவதால் அப்துல்லாத் தங்க நிகழ்த்தினார்கள்ருவத்திலிருந்து சென்ற மாறிவிடுமோ என்று அச்சம் உருவாக இருக்கிறது அப்படிப்பட்ட அவல நிலைக்கு வரவும் கூடாது எங்களுடைய நிலையிலிருந்து நாங்கள் மாறவும் கூடாது சொல்லுகிறேன் அன்பாக சொல்லுகிறேன் இரக்கமாக சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்டலக்சுவல் சமூகத்தை உருவாக்கினாலும் கூட அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அறிவு வேண்டும் இன்றைய காலையில் கூட என்னுடைய அன்பு தந்தையிடத்திலும் மாமாவடத்திலும் கரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல் உலகத்தை பார்க்கும் பொழுது மதர்சாக்களில் படித்து ஹார் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் கல்வியை படித்து விட்டு வெளியாடுவதற்கு பிறகு இந்த சடவாத உலகத்தை காட்டிக் கொடுத்ததுக்கு பிறகு எத்தனையோ பேர் அநியாயம் நான் ஓதினேன் என்று சொல்லி கவலைப்படக்கூடிய பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் எப்படி மதரசாவில் ஓதி எட்டு வருஷம் போதி படித்து விட்டு விட்டெல்லாம் செஞ்சுட்டு வெளிய போய் அப்பதான் சடவாத உலகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி படிச்சு நினைச்சு நினைச்சு கவலப் பண்றாங்க அந்த கூட்டத்தை பாதுகாப்பான இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது வாழ்க்கை படித்தது சடவாதம் வாழ்க்கூராக படித்தது இந்த மெட்டீரியல் வருகிறது அப்படி மாறியவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது இந்த சமூகத்தில் அவர் ஒரு குவாலிபை அவருடைய ரெண்டு பேர் சேர்ந்து போனாங்க அவரோட சேர்ந்து போனாங்க ஆனா டாக்டர் ஜாக்கி நைக் அவர் நிச்சார் தெரியுமா கம்பரட்டிவ் ரிலிஜன் தான் நான் இதைத்தான் செய்ய போறேன் என்று வந்தாரு ஒரு வாலிபர் சுா அவ இருக்கிறது ஒரு நாள் அவருப்படிச்சிருப்ப அவர் இன்டர்வியூல சொல்றியர் மோகம் எப்படி ஆக்கிச்சு சொன்னா பாகிஸ்தான் போய் இருக்கக்கூடிய உளமாக்க உட்கார்ந்து கால் படித்து உட்கார்ந்து படித்து படித்து படித்து வந்து சூரா யூசுஃபுக்கு விளக்கம் ஆச்சரியமான விளக்கம் அவருக்கு ஒரு மதரசா இருக்கிறது படிக்கலாம் எனக்கு ஒரு சாதாரண மனிதர் அவர் பேசுற மார்க்கம் அவருடைய கருத்துக்கள் அவருடைய அறிவு சுபானந்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது இன்டலக்சுவல் படிக்க வேண்டும் எனவே தான் நாங்கள் கற்பிக்கலாம் அதுல முதல் கட்டம் தான் இங்கிருக்கக்கூடிய விடுதி இல்லாத ஒரு மதரசாவாக இதை நடத்த வேண்டும் காலையில வருவாங்க மாலையில போவாங்க அஞ்சு நாளைக்கு தான் நடக்கும் அதுக்கிடையில நாங்க அவர்களுக்கு தேவையான விளையாட்டு பயிற்சிகள் இதுகள் எங்களோட இந்த பள்ளியை சுத்தி நான்கு கிரவுண்ட் இருக்குது பெரிய கிரவுண்ட் நாலே இருக்குது இந்த நான்கு கிரவுண்ட்லயும் கிரிக்கெட் பிராக்டீஸ் பண்ணி குடுக்குறாங்க இந்த நான்கு கிரவுண்ட்லயே ফুটবল பிராக்டீஸ் பண்றாங்க ஆபீஷியலா ப்ரொபஷனலா 얘네ங்களே புள்ளைペத்தி செய்ய கூடாதா ஜாஹிராத்துக்குள்ளே स्विம்プール ഉണ്ട് ஸ்கூல்ல படிக்கிற புள்ளை மட்டுமா ஸ்விம் பண்ணலாம் 얘ங்களே மதரஸாவில உடற புள்ளையும் ஒரு நாள் படிச்சுக்கூடாதா சொல்லி கூட இரண்டாவது அனுப்பியல்ல வாப்பாட்ட அல்லா எ உருவாக்குவதற்கு பல சிரமங்களை பற்றிருப்பார்கள் அல்லா கூலி வழங்க வேண்டும் ஆரம்ப ரெண்டு வருடம் நான் மதுரில் ஓதினது மாலையில் காலையில் மதுரசாவுக்கு போவேன் மாலையில் மதுரோது மதுரசா ரப்பானியா ஒரு மதுரம்புற பள்ளியில அங்கத்தான் ஆரம்பித்தேன் அர்ப் என்று சொல்லக்கூடிய அந்த கித்தாபுடைய இருபது ஹதீஸ் பாடமாக்கிவிட்டேன் ஒரு புள்ள பானையில் அமலுக்கு போகுது முடிந்து என்றால சொல்ரிய சரி கிழங்கைக்கு ஏற்பாடு அவரது அந்த அவருக்குள்ள செஞ்சு கொடுக்கிறாங்க அந்த முடிச்சிட்டு இதையும் இந்த சுத்தி இந்த கொழனி கொழும்பு கேம்பஸ் செல்வங்கள் டாக்டர் நாலு வருஷத்துல இன்ஜினியர் இவங்க வந்து சொல்றாங்க நாங்கள் லோ படிக்கிறோம் ஆனா எங்களுக்கு இஸ்லாம் தெரியாம இருக்குது ஏதும் மேற்பாடு செஞ்சு தர மாட்டீங்களா எனக்கு இப்படி ஒரு கான்பரன்ஸ் தலதாரி ஹோட்டல் அங்க வச்சு மீட் பண்ணினேன் அவர் இனத்துல வந்து வினயமாக சொன்னாரு அவரும் இக்மாலும் சேர்ந்து சொன்னாங்க ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யலதான்னு கேட்டாங்க காலத்தில் அப்படிப்பட்ட ஒன்று இருக்கல்லாடுக்கு முன்னால கனடாவில் இருந்தேன் ஜென்னாவுடைய ஒரு புரோகிராம் அந்த புரோகிராம் அந்த பள்ளியினுடைய ஒரு வருடாந்த திட்டமிடல் கூட்டமடலை சாதத்தை பங்கெடுக்க வேண்டிய கட்டம் என்று போனேன் அங்க போனால் அங்க நடக்கு சண்டே ஸ்கூல் சுபகான ஒரு சந்தேகம் வருகிறது அடுத்த ஜெனரேஷனுடைய அடுத்த நூற்றாண்டினுடைய இஸ்லாமிய கேபிட்டல் அது இருக்குமோ தெரியாது இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒருத்தர் சொன்னாரே நீங்க ஏசியாவில் திறந்தா அது வழிகாட்டுறம்ரவேக்கு சில இஸ்லாம் பாடம் இல்ல வாப்பா வந்து சொல்றாருக்கு போட்டுகிறேன் என்ன பண்ணுவோம் அப்ப மிருகமாகத்தான் வெளியே வரணும் மார்க்கம் படி வந்தால் மிருகமாத்த வழிய பருவணம் சேக்குலிசம் படித்துட்டு வந்தார் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களுக்கான ஒரு ஏற்பாடும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் உள்ள ஒரு அமைப்பாகத்தான் இணையதளத்தில் கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் யாருக்கு விருப்பமோ உங்களுடைய குழந்தைகளை எந்தெந்த துறையில சேர்க்க விருப்பமோ அந்த துறையில் சேருந்தோம் இப்போதே சகோதரர் நண்பர் சாகிதவர்கள் இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து நாலு வருஷ செலவு முடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நகர்வை நோக்கித்தான் செய்யக்கூடிய எதையுமே நான் கிரிடிசை தாய்களுடைய தாவத்திருக்க நான் வியாபாரம் செஞ்சு தர்மம் செய்யுறேன் அது அவருடைய பங்களிப்போ மாளிகளை மனிதா உணவுல மசிதின் நபமியில என்ன செய்வாங்க ஒருமானது கட்டாயம் தர வேண்டிய சுண்ணத்தை இந்த தொழுகைகளோட தன்னை சுருக்கிக் கொள்வாங்க அந்த மஸ்தர் நலமையில உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு ஹதீஸ் பாரு நடத்துவாரு தான் உடைய வேத இதாரு தூரத்திலே அவர் யாருந்தா மனிதா மனோவராவுடைய அதே பள்ளி வாசல்ல இன்னொரு மூளை உட்கார்ந்து கொண்டு வணக்கம் செய்யக்கூடியவர் விவாதத்தை செய்யக்கூடியவர் தனிமையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கடிதம் எப்பினார் யாருக்கு தெரியுமா இம்மா மாலிக் சொன்னார் பார்த்து நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஹதீசுடைய பாடம் தருசிலையும் ததிரேசிலையும் பாரு நடத்துறத்திலையும் பயம் பண்றதுலேயும் இருக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கக்கூடாதா விகி செய்கிறதுக்கு தனிமை உட்கார்றதுக்கு முனாஜாத்து செயலத்துக்கு முறாக்க உட்கார கூடாதான்னு சொல்லி வேண்டிக் வாசித்து ஒரு கடிதம் அனுப்பினார் நினைக்கிறேன் அந்த கடிதம் எனக்கு அனுப்பப்பட்ட கடிதமோ தெரியாது உங்களுக்கு வந்த கடிதமாக இருக்க அப்படிப்பட்ட கடிதம் அவர் சொன்னார் அல்லா சு கமா கரு பங்கு வைத்தது போல வேலை பழுக்களையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறார் என்னால பயன் தான் செய்யலும் என்னால எழுதேயலாது அவருக்கு பயன் செய்யாது ரமத்து வேலை பழுக்களையும் திறமைகளையும் அல்ல பங்கு வைத்திருக்கிறான் சொல்லி சொல்லிட்டுல தர்மம் கொடுக்கறதுல அவ அந்த கைகள் கொடுத்து அவங்களுக்கு நோம்பு கஷ்டமாக இருக்கும் கூப்பிட்ட உடனே கைத்திருவாங்க ஆனா கொடுக்கல் வாங்கல ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அதுவும் ஒரு நல்ல அமல்ல உண்டு தான் நல்ல அமல்ல உண்டு தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க வக்கது ரضيت بما فتح الله لي من ذلك அல்லாஹ் எனக்கு என்ன திறமையை தந்து இருக்கறானோ அதை கொண்டு நான் பொறுதி கொண்டேன் وما اظن ما انا فيه بدون ما انت فيه நான் இது செய்து கொண்டிருக்கேனோ அதை விடவும் நீங்க செய்வது மோசமானதல்ல நீங்க செய்வதும் நல்லது நான் செய்வதும் நல்லது நான் எல்லா இடத்திலும் ஆதரவு வைக்கிறேன் நாளை தியாபத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உங்களோட சதகாவும் உங்களோட தர்மமும் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டிருந்தால் எங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கலாசாலையாக ஒரு குள்ளியாவாக ஒரு அகடமியாக இதை ஆக்கி தருவானாக என்று சொல்லி பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு நன்றியுரை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பத்திரமினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் குஸ்தாதுமார்களின் சார்பாகவும் ஊர் ஜமாத்தார்களின் சார்பாகவும் உங்கள் அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக குறிப்பாக என்னுடைய அன்பு தந்தை என்னுடைய முரபி அவர்களுக்கும் நண்பர் ஷேக் அகார் அவர்களுக்கும் சகோதரர் பாயிஸ் முஸ்தபா ஜட் ஹாவிஸ் அப்துல்லா அவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் உதவி செய்த அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தேன் விடைபெற்றுக் கொள்கிறேன் கடைசியாக